வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நற்றின குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச பட்டம் விடும் திருவிழா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டு கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோல் மூன்று அட்லஸை கண்டுபிடித்தவர் அப்ரஹாம் ஆர்டிலியஸ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இரண்டு உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் இயங்குள்ளது மூன்று உலகில் அணு சோதனை சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி